सच्चिदानन्दरूपाय तापत्रय विनाशाय சச்சிதானந்த விஷ்வோத்தியேத்தாபயா வய நுமண உச்சம் வவசமராம் காத்தர்ஷாம் ஷித்ோபமியாண உச்ச அந்த அவதூத தத்தாத்திரேய பிராமண குரு எது மகாராஜாகிட்ட சொல்கிறார் அவளாகவே பேசின்றதாக இது வரைக்கும் வந்தது அதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக் போய் வர்ற மாதிரி இப்போ என்னாச்சு அந்த பிங்களா என்ன பண்ணால் அவளுக்கு ஒரு உறுதியான மனசு ஏற்பட்டு திருடமாக விவசாய மத்திகின்னு சொன்னால் உறுதியான ஒரு புத்தி ஏற்பட்டுவிட்டது ஏகாகிரதையோட ஒரு புத்தி நிச்சயம் புருஷார்த்த நிச்சய புத்திஹி அப்படின்னு சொல்லலாம் காந்த தருஷஜாம் துராஷாம் சித்வா காந்த தருஷஜாம் துராசாம் காந்தன்னு சொன்னால் அட்ராக்ஷன் அவ விரும்பினது அந்த ஆண்களுக்காக அவள் அந்த தருஷஜாம்னா தர்ஸ்ட் ஒரு ஒரு மேலோட கம்பெனி வேணும் ஒரு ஆணோட உறவு நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு வேகம் இருந்தது அந்த காமாகனி அந்த காமாகனி ஆகிய துராசைங்கிறார் நல்ல வழியில் இருந்தால் பரவாயில்ல தர்மமாக கணவனோடு சேர்ந்துருந்தால் பரவாயில்ல அது தீய வழியில் அந்த கெட்ட ஆசை வந்தது அந்த ஆசை என்ன பண்ணால் நான் சித்வா அதை என்ன பண்ணான்னா உபசமம் ஆஸ்தாய மனசு அந்த ஆசை போன உடனே அவ்வளோ ஒரு சாந்தி மனசில் ஏற்பட்டுடுது அந்த வைராக்கியத்தினால அவளுக்கு ஏற்பட்ட அந்த மன அமைதி உபசமம் ஆஸ்தாய ஷையாம் ஷையாம்னா அந்த பெட்டில் உபவிவேஷா அவள் நன்றாக உட்கார்ந்து விட்டாள் மனசில் அந்த இந்த சிந்தனையெல்லாம் ஓடி இருந்து அதுக்குள்ளே ஒரு வைராக்கியம் ஏற்பட்டு பகவானுடைய அனுகிரகத்தினால் அந்த வைராக்கியத்தைலாம் வர்ணனை பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவளுக்கு அந்த டோட்டலாக அந்த துராசை போயிடுத்து எப்பேற்பட்ட துராசைங்கிறதை வர்ணனை பண்ணிவிட்டார் அதனால் உறுதியான மனதோட இனிமே ஈஸ்வரனோட தியானந்தான் பண்ண போகிறேன் இனிமேல் இந்த விஷய சுக போகங்களில் நான் ஈடுபட போகிறதில்லை அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிண்டு மனசை நல்ல அடங்கி பேசாமல் அந்த பெட்டில் அமர்ந்து இது ஞானத்தோட அதாவது ஒரு இயலாமையினால இல்லை தெளிந்த அறிவுனால் அமர்ந்தாள்னு அர்த்தம் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன்னாலே இல்லை அவளுக்கு நல்ல நல்லா அனலைஸ் பண்ணி விவேகத்தோடு மனசு அடங்கி வைராக்கியத்தை அடைஞ்சு எல்லாம் அதாவது நாம எஃபர்ட் போட்டாலும் சிலதெல்லாம் முயற்சி பண்ணினாலும் பூர்வ புண்ணியம் ஈஸ்வர அனுகிரகம் இருந்தால் தான் அது போகும் ஆக அவளுக்கு அது போய்விட்டதுங்கிறது அவளுடைய வார்த்தைகளில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி மனசாந்தியோடு அமர்ந்து விட்டாள்னார் அடுத்த ஸ்லோகத்தையும் படிச்சுள்ளான் ஆஷாஹி பரமம் துக்கம் நைராஷ்யம் பரமம் சுகம் யா சஞ்சித்ய காந்தாஷாம் சுகம் சுஷ்வா பப்பிங்களா ஹீன்னு இருக்குது ஸ்லோகத்தில் அது எப்படி வேணாலும் அர்த்தம் பண்ணலாம் ஆஷாஹி பரமம் துக்கம் ஆசையன்றோ என்னது கொடும் துன்பம் இந்த இடத்துல பரமம்னா கொடும்ன்னு எடுத்துக்கணும் பெரிய துன்பங்கிறது என்னதுன்னா துன்பங்கிறது ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு புத்தர் சொன்னார்ன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ஆசையன்றோ சரியான துன்பத்தை கொடுக்கக்கூடியது சரியான துன்பம்னா என்ன கொடுமையான துன்பத்தை கொடுக்கக்கூடியது நைராசியம் பரமம் சுகம் ஆசை இல்லாத தன்மை என்றோ மேலான இன்பத்திற்கு காரணமாக இருக்கிறது தாய்மான்வர் சொல்றார் நிராசை என்றேல் தெய்வம் உண்டோம் தெய்வம்னா ஆனந்தம் ஆசை இல்லாத மனசில் தான் ஆனந்தம் ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசையை விடவிட ஆனந்த திருமூலர் திருவள்ளுவரும் அவா அறுத்தல்னு சொல்லி பத்து குரல் சொல்கிறார் அவா என்ப எவ்வுயிருக்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பினும் வித்து இந்த ஆசைங்கிறது தான் எப்போவுமே எல்லாருக்குமே மறுபடியும் மறுபடியும் பிறப்படுக்கிறதுக்கு காரணமான விதை அப்படின்னு அவா அறுத்தல் திருவள்ளுவர் சொல்கிறார் ஆகையினால அவதூத தத்தாத்திரேய பிராமணர் எதுமகாராஜர் சொல்கிறார் ஆசை என்றோ கொடுமையான துன்பம் ஆசை இருக்கிறவனால நிம்மதியாக இருக்க முடியுமா ஆசை மனசை அலக்கழிக்கிறது ஆசையில்லாத தன்மையே மனசுக்கு சாந்தியை கொடுக்கக்கூடியது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது அது எப்படி தெரிகிறதுனா யதா காந்தாசாம் சஞ்சித்திய அதாவது காந்தனை ஆணை விரும்புகின்ற ஒரு ஆசையை அந்த ஆசையை நன்றாக வெட்டிவிட்டாள் விவேகபூர்வமாக அந்த ஆசையை அறுத்து விட்டாள் அதனால தான் திருவள்ளுவரும் ஆசையை அவ அறுத்தல்ங்கிறார் ஆக அந்த சஞ்சித்ய சஞ்சித்யனா நன்றாக வெட்டிவிட்டு அந்த காந்தாஷா அதாவது காந்தாங்கிறது வந்து அட்ராக்ஷன் சொல்லிவிட்டேன் இல்லையா ஏற்கனவே சொல்லிவிட்டேன் காந்தாஷாம் சஞ்சித்திய சுகம் சுஷ்வாப்ப முதல்ல படுக்கையில் உட்கார்ந்தான் நார் இப்போ படுத்துனுட்டாங்கிறார் பிங்களா அந்த பிங்களா என்கிற விலைமகள் ஆனந்தமாக தூங்கினாங்கிறார் சுகம் சுஷ்வாப்ப ஆசை இல்லாமல் நிம்மதியாக தூங்கினாவோ அப்படிங்கிறார் ஆக இந்த பகுதியோடு இந்த எட்டாவது அத்தியாயம் பூர்த்தியாகிறது இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்சியாம் சம்ஹிதாயாம் ஏகாதச்கந்தே அஷ்டமோ அத்தியாய இது பூர்த்தி வாக்கியம் இவ்வாறு ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் அதாவது பாரமஹம்ஸ்யாம் பரமஹம்சம்ஹிதைங்கிறது பாரமஹம்சியாம் சம்ஹிதாயாம் இந்த உலக வாழ்க்கையை இதில் இருக்கக்கூடிய பொய்யையும் மெய்யையும் பிரித்து பார்க்கக்கூடிய அறிவை கொடுக்கக்கூடிய இந்த சாஸ்திரத்தில் பதினோராவது ஸ்கந்தத்தில் எட்டாவது அத்தியாயம் இந்தளவில் பூர்த்தியாகிறது ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம் அஸ்து ஸ்ரீகிருஷ்ணனுக்கு இதை சமர்ப்பணம் பண்ணுறதாக ஆகட்டும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகத்தை திரும்பவும் சொல்கிறேன் ப்ராஹவும் வவசித்தீ துராஷா காந்ததருஷா சித்தோபமாயசா ஆஷாஹி பரமம் தும் நைராசியம் பரமம் சுகம் எதாசி காந்தம் சுகம் சுஷ்வாங்கீமாபுராணே பாரமஹம்சியம் சம்த்தையாசஸ்கேஷ்டமோய்ஷர்ப்பணமஸூ எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரி ஓம்